அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து திருவள்ளுவர் இல்லற வாழ்க்கையை புகழ்ந்து பேசுகிறார் இல்வாழ்க்கை எத்தகையது என்பதை சொன்னவர் இல்வாழ்க்கையினுடைய சிறப்பை பெருமையை நன்கு புகழ்ந்து பேசுகிறார் ஆற்றின் ஒழுக்கி அனைவரையும் தத்தம் அறவழிகளில் வாழ்வதற்கு உருதுணையாய் நின்று பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் சந்நியாசி எல்லாம் அவரவர்களுடைய தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தொடர்ந்து துணை புரிகிறான் அறநிழுக்காய் இல்வாழ்க்கை தானும் ஒழுங்காக அறத்தை கடைப்பிடிக்கிறான் கடைப்பிடித்து இல்வாழ்க்கை மனையில் மனைவியுடன் வாழ்கின்றவனுடைய வாழ்க்கை அதாவது அறநிழுக்கா இல்வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆற்றின் ஒழுக்கி அப்படின்னு சொல்லலாம் அதாவது தான் தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் ஒழுங்கா குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு மனைவி குழந்தைகளோட அதே சமயம் இந்த மற்ற தர்மங்களை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவ வாழ்க்கைக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளுகின்றவர்கள் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்கள் எல்லோருக்கும் உறுதுணையாக நிற்கின்றவன் அவன் எப்படிப்பட்டவன்னா நோற்பாரின் நோன்மை உடைத்து நோற்பார்னு சொன்னால் தங்களை வருத்தி தவம் செய்கின்றவர்கள் துன்பங்களை தாங்கி தவம் செய்கின்ற துறவிகளை காட்டிலும் நோற்பாரின்னா நோற்பவர்களை காட்டிலும் நோன்மை உடைத்து அவங்களை விட இவனுக்கு பொறுமை அதிகம் ஏன்னா இத்தனை காரியம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மிகப் பொறுமையோடு இதெல்லாம் செயல்படுத்தணும் எல்லாருடைய விருப்பு வெறுப்புகள் அந்த தர்மத்தில் மனசு போகாமல் அவ்வளோ தூரம் மனசு துன்புறுத்தும் துன்பத்தை தாங்கிக்கிறது இயல்பாக முடியாது நிறைய பேரால் ஆகவே நோர்க்கின்றவர்களை காட்டிலும் நோன்மை உடைத்து நோன்மைங்கிறதுக்கு நொந்து கொள்ளாத தன்மை பொறுமை உடையதாகும் ஆக துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு தங்களுடைய உடம்பை வருத்திக் கொள்ளுகிறார்கள் ஆகவே குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் இதெல்லாம் போய் சேர்றதில்லை தங்களுடைய உடல் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கூட ரொம்ப குறைச்சுன்னுட்டாங்க அப்பேற்பட்ட தவம் செய்கிறவர்களை காட்டிலும் இவன் குடும்பத்தில் மனைவி மக்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும் பொருளை தேடணும் நியாயமான புல அதே சமயம் எல்லாருக்கும் உதவி செஞ்சாகணும் அப்போ எவ்வளவு தூரம் அவனுக்கு ஆற்றல் வேணும் அந்த பக்குவம் அவனுக்கு தான் கிடைக்கும் துறவ எடுத்தவுடனே துறவு வாழ்க்கைக்கு போயிட்டால் கூட அவ்வளோ பக்குவம் கிடைக்காது ஆகவே நிறைய பேரோடு சேர்ந்து வாழ்ந்து எல்லாருடைய விருப்பு விருப்புகளையும் நம்ம எதிர்நோக்கினாத்தான் மனசுக்கு தாங்குகிற சக்தி வரும் அதெல்லாம் தாங்கிக்கணும் தாங்கி தாங்கி பழகிற போது மனசு உறுதி பெறும் அந்த அ அ அற வழியில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் போது துன்பங்கள் வந்தாலும் அந்த தாங்கிக் சக்தி வந்து மன வலிமை பெறும் அது மாத்திரமல்ல துன்பமாகவே தெரியாது என்ன ராமரை விடவா பார்க்க போகிறோம் ஒரே நாளில் எல்லாத்தையும் நாளை காலம்பரை யுவராஜ பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு காலம்பரை யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு தயாராகிற நேரத்தில் நீ பரதனுக்குத்தான் யுவராஜ பட்டாபிஷேகம் நீ பதினாலு வருஷம் காட்டுக்கு போன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆனால் அதை ராமர் தபஸாக எடுத்துட்டார் பித்ருவாக்கிய பரிபாலனம் தர்மத்தை கடைபிடிக்கணும் சீதாதேவியும் சொல்லுகிறாள் தர்மத்தினால தான் வாழ்க்கையில் பொருள் தர்மத்தினால தான் வாழ்க்கையில் இன்பம் தர்மத்தினால் எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம்னு சீதாதேவியும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஆகவே குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக நடத்தி முதல்ல சொன்னபடி இந்த மூணு பேருக்கும் துணையாக இருக்கிறதுங்கிறது காட்டில் தவ வாழ்க்கையை மேற்கொண்டு தவம் செய்கின்றவர்களை காட்டிலும் அதிக மன உறுதி வாய்ந்தவனாக விளங்குவான் இது முதல்ல சொல்கிறார் இவன் தான் போய் தவம் செய்ய போகிறான் இப்படி வாழ்ந்தவன் தவன் செய்ய போனால் தான் அந்த தவம் வந்து இன்னும் பலவனுடையதாக இருக்கும் எடுத்தவுடனே தவம் செய்ய போனால் அந்த கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா ஏதாவது சக்தி வந்துடும் சக்தி வந்த உடனே கர்வம் வந்துடும் ஆக குடும்ப வாழ்க்கையிலிருந்து பக்குவப்பட்டு துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறதுக்குத்தான் வலிமை அதிகம்ங்கிறதும் இதன் மூலம் தெரிகிறது ஆக நோன்மை உடைத்து அப்படின்னர் இந்த பொருளைத்தான் இந்த குரட்பா நமக்கு நன்றாக உணர்த்துகிறது ஆகவே இல்வாழ்க்கையினுடைய பெருமையை சொல்கிறார் இல்வாழ்க்கையின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் புண்ணியம் வேறு எந்த வாழ்க்கையிலும் உடனே கிடைத்து விடாது இப்படிப்பட்டவன்தான் துறவியான நல்ல துறவியாக வாழ்வான் இலரத்தில் இருந்து இப்படியெல்லாம் தர்மத்தை எல்லாம் நன்றாக செய்து பிறகு துறவு வாழ்க்கை மேற்கொள்ளுகின்றவனுடைய துறவு நன்றாக உறுதியானதாக குறைபாடு இருக்கும் என்பது இந்த குரட்பாவின் மூலம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்த அளவிலே இந்த குரட்பாவின் பொருளை நிறைவு செய்கிறேன் ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்க அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவன் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்